<cycles of God> निखिलो நேத்த நேத்தீதி வாக்கிய விதையைக்கம் மகாக்கை நேத்த நேத்தீதி வாக்கிய விதையைக்கம் மகாக்கை ஜீவாத்மனோ ஜீவாத்ம பரமாத்மனோஹோ மகா ஐக்கியம் வித்யாத் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒற்றுமையை உணர்வீர்களாக ஸ்லோகம் என்ன சொல்கிறது எல்லா உபாதிகளையும் இது அல்ல இது அல்லன்னு நீக்கி மகாவாக்கியங்களின் துணை கொண்டு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும்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 அப்படி மாயையின் துணை கொண்டு நனவு தோன்றுகிறது என்று அத்தியாசம் இந்த பிரபஞ்சம் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு மாய கற்பனை என்று சொல்லப்பட்டது அஞ்சாவது ஸ்லோகத்தில் அஞ்சு ஆ அல்ல ஆறு ஏழு ஆறு ஏழு அங்கே மாத்திரம் ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதாவது அத்வைதமான பிரம்மனை தெரிஞ்சிக்காத வரைக்கும் ஜகத்து தோன்றும்னு சொன்னார்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 அப்புறம் வெஷ்டி ஷரீரத்தியாசம் அதாவது சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் விளக்கப்பட்டது பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு கோஷங்களோட சேர்ந்திருக்கு ஆத்மா அதை பிரிக்கணும்னு சொல்லப்பட்டது அதுதான் இங்கே பதினஞ்சு பதினாறு பதினேழுலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் பதினேழில் வந்து ஆத்மா எங்கும் நீக்கமர இருந்திருந்தாலும் அது புத்தியில்தான் நிழலுணர்வாக புலப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் மற்றதெல்லாம் ஆத்மாவோடய லக்ஷணம் தான் சொல்லப்பட்டது பதினெட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து நாம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் இதுவரைக்கும் இருபத்தொம்போதாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆத்மாவினுடைய பல்வேறு கோணத்தில் சொல்லப்பட்ட லக்ஷணங்கள் ஆத்ம ஜியான சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் இப்போ இங்கே சொல்லப்படுறது என்ன நேத்தி நேத்தீதி வாக்கியத்த நிழில உபாதின்னு நிஷித்திய மகாவாக்கியி ஜீவாத்ம பரமாத்மனோ ஐக்கியம் வித்தியாத் நேத்தி நேதி என்கின்ற வாக்கியங்களால் அனைத்து உபாதிகளையும் நீக்கிவிட்டு மகாவாக்கியங்களால் ஜீாத்ம பரமாத்மாவினுடைய ஒன்றாயிருக்கும் தன்மையை அறிய வேண்டும் இதுக்கு நிறைய வேலை பண்ணணும் நம்ம நம்ம சாதாரணமாக ஆன்மீக வாழ்க்கையில் ஆத்ம ஜானங்கிறது ரெண்டு அம்சமாக வச்சிருக்கு அத்வைத வேதாந்தப்படி சாதாரணமாக எல்லாருக்கும் உடம்பு தான் நான்குற புத்தி இருக்குது நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லிகிட்டே இருக்கேன்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 ஆக உயிர்ங்கிறது தான் ஜீவாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறோம் அந்த உயிர்ங்கிறத ஏற்றுக்காதவங்க தான் நாஸ்திகவாதிகள் உயிர் வேறு உடல் வேறு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மெட்டீரியலிஸ்டிக்கு நாஸ்திகவாதிகள் உயிர் வேறேங்கிறவங்களுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கையே தொடங்கும் உயிர் வேறே உடல் வேறேங்கிற போது தான் ஆன்மீக வாழ்க்கையே தொடங்கும் இல்லாட்டி உயிர் வேறு உடல் வேறு என்று உணராதவர்களுக்கு என்று என்று கருத்தை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை பயன்படாது ஆகையினால் முதல்ல நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா உயிர்னு ஜீவாத்மான்னு நான் ஒரு ஜீவாத்மா நீங்கள் ஒரு ஜீவாத்மா நிறைய ஜீவாத்மா இருக்குது நிறைய மனுஷரீரத்தில் மனித உடம்பில் நிறைய ஜீவாத்மா இருக்குது அப்புறம் நம்ம சாஸ்திரப்படி மனித உடம்பில் மாத்திரம் ஜீவாத்மா இல்லை புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சொன்னதுனால எல்லா ஷரீரத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்குது இப்போ ஜீவாத்மா பல சரீரங்கள் பல ஜீவாத்மாக்களும் பல அப்படின்னு ஒரு பாடம் அப்புறம் இதுக்கெல்லாம் மேலே பரமாத்மான்னு கடவுள் ஒருத்தர் அந்த கடவுளுங்கிறவர் இந்த ஜீவாத்மாவுக்கெல்லாம் அருள் புரிகிறார் ஜீவாத்மா செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடி நல்வினை பயனாகிய இன்பத்தையும் தீவினை பயனாகிய துன்பத்தையும் இறைவன் ஜீவாத் பரமாத்மாவாகிய கடவுள் உயிர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இது எப்போ இருந்து நடந்துக்கிட்டு தெரியவே தெரியாது இந்த சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு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 நாம் பிறக்கிறோம் சாகிறோம் புறக்கிறோம் உடல் உடலிலிருந்து விடுபடுகிறோம் உடல் எடுக்கிறோம் உடலை விடுகிறோம் அப்படி சொல்லலாம் உடல் எடுக்கிறோம் உடலை விடுகிறோம் கொசு உடலை எடுக்கிறோம் கொசு உடலை விடுகிறோம் புலி உடலை எடுக்கிறோம் புலி உடலை விடுகிறோம் அணில் உடலை அணில் உடலை எடுக்கிறோம் அணில் உடலை விடுகிறோம் எத்தனை உடம்பு எடுத்து எடுத்து விட்டுருப்போம் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி இப்படி ஆனதேனோன்னு ஒரு பாட்டு அருணகிரநாதர் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி இப்படி ஆனதேனோ முருகா எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடின்னு ஒரு பாட்டு அது மாதிரி எத்தனை உடம்புக்குள்ள பிறந்தோமோ தெரியலை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 நேரம் கிடச்ச போதெல்லாம் நீ அவரை வணங்கணும் வணங்கி நல்ல காரியத்தையே நீ பண்ணிக்கிட்டுருக்கணும் அப்போ என்ன பண்ணுவார்னா அப்போ அவர் வந்து அருள் புரிஞ்சு உன்னை வந்து உன் இந்த உயிரை வந்து தன்னோட சேர்த்துப்பார் தன்னுடைய திருவடியில் சேர்த்துப்பார் இல்லாட்டி சாலோக சாரூப சாமீப சாயுஜ முக்தெலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் மோட்சத்தை கொடுத்து அவர் அருள் புரிவார் அவ்வளோதான்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 எங்களுக்கு தெரியாமையும் எத்தனையோ கோலங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கப்பாங்கிறான் இந்த ஒரு சூரியன் படுத்துகிற பாட இவ்வளவுன்னா நீங்கள் அதெல்லாம் யோசித்து பாருங்கள் நம்ம என்னமோ நினச்சிட்டுருக்கோம் ஒரு லிமிட்டட்னா சரியான வரையறைக்குட்பட்ட ஆட்கள் நம்ம ஆனால் அதே சமயம் நம்முடைய வரையறைகளை நாம் அறிவால் உடைக்க முடியும்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 அப்படிலாம் சொல்லி கடவுளை வசத்தியை வச்சுருக்கோம் நம்மளை தாழ்த்திய வச்சுருக்கோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது நீ கடவுளை வசத்தையும் வைக்க வேண்டாம் ஒன்றை தாழ்த்தியும் வைக்க இருக்கிற தாழ்வையும் நீக்கு கடவுள்கிட்ட உயர்ந்தவனுங்கிற எண்ணத்தையும் நீ நீக்குன்னு சொல்கிறது நீ பக்குவப்படுறதுக்காக அதை இத்தனை நாளாக நாங்கள் சொன்னோம் இப்போ பாடத்தையே மாற்றுறோம் தோசையை திருப்பி போடுறோம்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 கடல்னு சொன்னால் பரந்த நீர் பரப்புக்கு பேர் கடல்னு பேர் கடல்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம் அலைகள்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் தண்ணீர்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் சொற்கள் மூன்று கடல் அலைகள் தண்ணீர் சொற்கள் மூன்று பொருள் எத்தனை ஒன்று அதுதான் அதுதான் இப்போ பாடம் அது மாதிரி உயிர்கள் அலைகள் இசிக்கொல் டு உயிர்கள் கடல் இசிக்கொல் டு கடவுள் அப்புறம் தண்ணீர் இசிக்கொல் டு தூய உணர்வு அதுக்குத்தான் இன்னொரு பேர் பிரம்மம் அப்படின்னு பேர் ஆஹா பிரம் தண்ணீர் தான் கடல் என்றும் அலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது அது போலவே உணர்வுதான்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 உபாதின்னா எனக்கு தடைன்னு அர்த்தம் என்னை வந்து இது மறைச்சிருக்கு மறைச்சிருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ அணு மாதிரி நான் உட்காந்துருக்கேன் இல்லை நான் அணுவும் இல்லை அணு நான் பெருசில் பெருசு நான் சின்னதில் சின்னது நான் சொல்லப்போனால் பெருசும் சின்னதும் நான் பெரியதும் நான் சிறியதும் நானே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆக அதெல்லாத்தையும் நீக்கிறது அந்த உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அதாவது அதா த ஆதேச நேதி நேதி தியாத்மா அதா த ஆதேஷ நேதி நேதி தியாத்மா பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஒரு போர்ஷனுக்கு பேர் மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு பேர் மூர்த்த அமூர்த்த பிராமணம் பிராமணம்னால் செக்ஷன் சாப்டர் பிராமணம்னால் எதுன்னு நினச்சிக்கூடாது பிராமணம் அப்படின்னா சாப்டர் அத்தியாயம் அப்படின்னு அர்த்தம் மூர்த்தாமூர்த்த பிராமணம்னா என்ன மூர்த்தம்னு சொன்னால் வடிவம் உடையதுன்னு அர்த்தம் அப்புறம் அமூர்த்தம்னா வடிவம் அற்றதுன்னு அர்த்தம் இந்த வடிவமுடையது வடிவமற்றது இரண்டும் ஆத்மா அல்ல அப்படின்னு சொல்லுகிறது இந்த வடிவம் உடையது எதுன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு நீர் நிலம் இது மூன்றும் வடிவமுடைய பூதங்கள் இதுக்கு பேர் மூர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு பேர் மூர்த்தம் அக்னி ஜலம் பிருத்திவி அதே மாதிரி அமூர்த்தம்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும் ஆகாசம் வாயு வடிவமற்றது காற்றும் ஆகாயம் வடிவமற்றது இது இரண்டையும் ரொம்ப விட விஸ்தாரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது உபனிஷத்து இது மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த மூர்த்தமும் ஆத்மா அல்ல அமூர்த்தமும் ஆத்மா அல்லன்னு சொல்கிறதுக்கு நேத்தி நேத்தி இத்தின்னு சொன்னால் என்றுன்னு அர்த்தம் நி நி இது அல்ல இது அல்ல சென்டென்ஸ் இருக்குது வாக்கியத்தா நேத்தி நேத்தி தி வாக்கியதா நிதி ந இது அல்ல இது அல்ல என்ற வாக்கியங்களால் நிகில உபாதீன் நிக்கிலம் அகிலம் எல்லாம் ஒன்று தான் நிக்கில உபாதீன்னு அனைத்து உபாதிகளையும் அதாவது நான் வந்து நான் வந்து பஞ்சகோஷமயமாக இருக்கேன் ஸ்தூல சரீரத்தை ஸ்தூல சரீரம் நான் அல்ல சூக்மசரீரம் நான் அல்ல காரணசரீரம் நான் தூய உணர்வே நான் எல்லாம் அறிந்தவரும் எல்லாம் அறிந்தவரும் உண்மையில் இறைவன் அல்ல சர்வஜன் சர்வசக்திமான்கிறத நீக்கி உணர்வே பிரம்மம் ஆக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 ஆகையினால் என்ன சொல்கிறார் மகாவாக்கிய மகா வாக்கியங்களால் ஜீவாத்ம பரமாத்மாவினுடைய ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் ஏற்கனவே ஆத்மபோதங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆத்மனா தத்துவம் தஸ்ய போதாக ஆத்மபோதா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 ஞானம் ம்சத்துக்கு சாதனம் கர்மம் அல்ல அந்த விஷயம் சொல்லியிருக்கு அது மாத்திரமல்ல இதில் ஒரு விஷயம் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது ஞானமும் கடைசியில் அழிந்து போகும் அழிந்து போகும்னா என்ன அர்த்தம் ஞானமும் இருப்பின்றி போய்விடும் ஞானமும் மித்யாங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆக சுருக்கமாக சொன்னால் ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து அஞ்சாவது ஸ்லோ ஸ்லோகம் வரைக்கும் மோக்ஷத்துக்கு சாதனம் கர்மம் அல்ல மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம்தான் அந்த ஞானமும் என்னது ஷவம் சுடு தடி போல அப்படி சொல்கிற மாதிரி ஜலம் கதக்கரேணுவது அந்த தேத்தாங்கொட்டை பொடி எப்படி கடைசியில் தண்ணி தூய்மைப்படுத்திட்டு தானும் அடங்கி விடுகிறதோ அது போல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக சுருக்கமாக சொன்னால்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 இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானம் பிரம்மம் ஜகத்துக்கு அதிஷ்டானம் பிரம்ம பிரம்மந்தான் சத்தியங்கிறதுக்காக ஜகத்துக்கு அதிஷ்டானம் மித்யா ஜெகததிஷ்டானம் சத்யம் பிரம்ம மித்யா ஜெகததிஷ்டானம் சத்யம் பிரம்மா மித்யா சர்ப அதிஷ்டானம் சத்தியரஜுவத் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆஹ அதுக்காக ரஜ்ஜு சத்யம் சொல்லிடக்கூடாது அதாவது மித்யா சர்ப்ப அதிஷ்டானம் சத்திய ரஜ்ஜுவத் ரஜ்ஜு அது போலன்னு அர்த்தம் ஆகா இதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தா தெரியும் இந்த ஸ்லோகத்தை கவனித்தா தெரியும் எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஆனால் அவர் சொன்னது எப்படின்னு கேட்டால் இந்த ஜகத்துக்கு ஆதாரம் பிரம்மந்தான் ஜகத்துக்கூட சத்தா பிரம்மன் தான் அபரோக்ஷானுபூதியில் பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக எட்டுலேருந்து பதினோரு வரைக்கும் அதுதான் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து ஆத்மானாத்ம விவேகம் தான் தொடங்கியிருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஆத்மானாத்ம விவேகந்தான் ஆத்மானாத்ம விவேக ஸ்லோகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாவது ஸ்லோகம் ஸ்தூல ஷரீரஸ்வரூபம் ஸ்தூல ஷரீர லக்ஷணம் அப்புறம் பதிமூணாவது ஸ்லோகம் சூக்மசரீர லக்ஷணம் பதினாலாவது ஸ்லோகம் காரணசரீர லக்ஷணம் பதினஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து விவேகம் ஆத்மனாத்மா விவேகத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் அனாத்மாவுடைய லக்ஷணம் தான் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அனாத்மாவாகிய ஸ்தூல சூக்ம காரணசரீர லக்ஷணங்கள் சொல்லப்பட்டது அப்புறம் பஞ்சகோஷ விவேகம் பண்ணணும்னாரு பதினஞ்சு பதினாறு ஸ்லோகத்தில் பஞ்சகோஷ விவேக்கத்தின் மூலம் ஆத்மாவை எப்படி அது எல்லாத்திலும் இந்த ஆத்மபோதத்தினுடைய விசேஷம் என்னென்னா நிறைய திருஷ்டாந்தம் சொல்கிறது எக்ஸாம்பிள் சொல்கிறது எப்படி நெல்லை நெல்லினுடைய உமையை பிரிக்கிறோமோ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 அகம் சச்சிதானந்த ஆத்மா அனிருத ஜடதுக்க அநாத்மா கிடையாது அப்படிங்கிறதான் விஷயம் அது பல கோணங்களில் சொல்லப்பட்டது அதனால் நீங்கள் இருபத்தொன்போதாம் ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே போங்கோ அதிலேயே போக வேண்டிதான் எல்லாம் கவனிச்சுட்டே வந்தால் தெரியும் ஆத்மா அனாத்மா விவேகம் தான் பண்ணப்பட்டிருக்கு அதனால் இங்கிருந்தே எடுத்துக்கணும் பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து இருபத்தொம்பதா ஸ்லோகம் வரைக்கும் இதுவரைக்கும் படித்த வரைக்கும் ஆத்மா அநாத்ம விவேகா முப்பதா ஸ்லோகம் என்ன பண்ணுறதுன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு தெரிந்து கொள்ளணும் ஜீவாத்ம பரமாத்மனோகோ ஐக்கியம் வித்யாத் முதல்ல ஆத்மானாத்ம விவேக்கம் பண்ணணும் அப்புறம் அந்த ஆத்மாதான் பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆத்மா ஆத்ம விவேகமே வருகிறது இந்த ஸ்லோகம் கடைசியாக பார்த்தது நேத்தி நேத்தி தி வாக்கியதாக நிழில உபாதீன் நிஷித்திய ஜீவாத்ம ஐக்கியம் வித்யாத் மகா வாக்கியை மகா வாக்கியைஹினா என்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிற வேத வாக்கியங்களுக்கு மகாவாக்கியம்னு பேர் கடவுளும் உயிரும் உண்மையில் ஒன்று ஜீவ பரபேதம் கிடையாது அது மகா என்னெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது மகா வாக்கியின்னு பகுவட்சனத்தில் நம்ம நினச்சக்கூடாது மகா வாக்கியம் நாலு தான் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க ரிக்வேதத்து மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம யஜுர்வேதத்து மகா வாக்கியம் வந்து சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்வமசி அதருணவேதத்தோட மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மன் உபனிஷத்துக்குள்ளே போனால் சதசஹா சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார் சதசஹா கீதையிலேயும் இருக்குது கீதையில் வந்து பகவான் சொல்றார் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக இருப்பது நானே அஹமாத்மா குடா கேஷ சர்வபூதா மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அதுக்கு பேர் ஜீவபிரம்ம ஐக்கிய வாக்கியம் மகாவாக்கியம் ஜீவபிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் மகா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் இல்லை நீளமான சென்டென்ஸ்ன்னு கிடையாது மகா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றென்று அறிய வேண்டும் கர்ம காண்டம் உபாசனா காண்டத்துலாம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுங்களோ தேகோஹம் ஜீவோகம் சிவதாசோகம் சிவோகம் இதுதான் ஆடு உடலாக நான் இருக்கிறேன் சாதாரண ஜனங்கள் எல்லாேருக்கும் அந்த புத்தி தான் இருக்குது உயிராக நான் இருக்கிறேன் கொஞ்சம் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்டவங்களுக்கு உயிராக நான் இருக்கிறேன்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 இது அல்ல என்கிற வாக்கியங்களால் நிகில உபாதின் நிஷித்திய நிழில உபாதின்னா என்ன அர்த்தம் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற உபாதிகளை நீக்கணும் ஜீவோபாதி ஈஸ்வரனுக்கு இருக்கிற உபாதிகளையும் நீக்கணும் ஜீவனுடைய உபாதி என்ன நான் அல்பமானவன் என்னோட அறிவு அல்பம் அல்பமான புத்தி அல்பமான புத்தின்னா என்ன அர்த்தம் சிற்றறிவுன்னு அர்த்தம் என்னுடைய அறிவு வரையறைக்குட்பட்டது அது குணதோஷங்களை உடையது அகம் அல்பஜகா அல்பசக்திமான் பரிச்சின்னகா நான் வரையறைக்குட்பட்டவன் சிற்ற சிறிய அறிவுடையவன் கொஞ்சந்தான் சக்தி உள்ளவன் சிறிதளவு சக்தி உள்ளவன் இறைவன் எப்படிப்பட்டவர் நான் இறைவன் சர்வஜன் சர்வசக்திமா இது அவருக்கு உபாதி இன்னொரு பாஷையில் சொன்னால் அவர் மாயோபாதிக்கஹா காரணோபாதிகீவன் வந்து காரியோபாதிகி அவித்யா உபாதிகி அறியாமையை உபாதியாக கொண்டிருக்கிறவன் ஜீவன் இந்த உபாதியை நீக்கிட்டால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் கிடையாது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 அதுக்கு பேர் தான் உபாதின்னு பேர் அதையும் அறிவால் பிளந்துடணும் எடுத்துட்டு இந்த கட்டிடத்தையும் அறிவால் எல்லா செவரையும் நிற்கிட்டால் என்ன இருக்கும் ஆகாசந்தான் இருக்கும் இப்போ புரிஞ்சுக்குவோம் இது பரமாத்மா அந்த ரூம் வந்து ஜீவாத்மா ஆக இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் லைக் இந்த வால் மாதிரி செவரு மாதிரி ஆகாஷத்துக்கு எப்படி இந்த உதாரணத்தை நீங்கள் நல்லா போ போட்டுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஆகாசத்துக்கு அதுக்கு சம்ஸ்கிருத்தில் என்ன சொன்னது டம்ளருக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது டம்ளருக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது கட்டிடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது கட்டிடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கா கட் ஆகாசத்தில் இருக்கா ஆகாசத்தில் தான் கட்டிடமே இருக்குது ஆக சின்னதும் பெரியதும் ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக ஜீவாத்மாங்கிறது சிறியவன் பரமாத்மாங்கிறது பெரியவன் ஆக இந்த பெரியவன்கிற தன்மையும் சிறியவன்கிற தன்மையும் எடுத்துவிட்டால் என்ன இருக்கும்னா ரெண்டும் போயாச்சுன்னு சொன்னால் இருக்கிறது ஒன்று தான் பெரியதும் இல்லை சிறியதும் ஒரே மெய்ப்பொருளில் பெரியதும் சிறியதும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறோம் அதனால தான் நிழில உபாதின்னு நிஷித்திய அனைத்து உபா சில புஸ்தகத்தில் அகிலோபாதின்னு கூட இருக்கும் ஆஹ அகிலை நீக்கி நீவ உதிரவ சத்தியம் அஹம் பம்மாஸ்மிசி சர்வ இது நான் உடலல்ல எல்லாம் போட்டுக்கணும் நான் உடல் மனம் புத்தி அல்ல இறைவன் எல்லாம் அறிந்த இறைவன் எல்லாம் அறிந்த தன்மையும் நீக்கி எல்லாம் அறிந்த தன்மை எல்லா சக்தியும் உள்ள தன்மையும் நீக்கிறேன் கொஞ்சம் அறிஞ்ச தன்மை கொஞ்சம் சக்தி உள்ள தன்மையும் நீக்கி விடுறேன் நீக்கிட்டால் என்ன இருக்கும் கொஞ்சம் சக்தி உள்ள தன்மை கொஞ்சம் அறிவுள்ள தன்மையும் உண்மையல்ல எல்லாம் தெரிஞ்ச தன்மை எல்லா சக்தியும் உள்ள தன்மை அதுவும்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 கனவுலகை படைப்பது போல இறைவன் மாயையின் துணை கொண்டு நனவுலகை படைக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கணும் தூங்கிறதுனால தானே கனவு வர்றது முழிச்சுட்டே கனவு காணறதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் தூங்கினா தான் கனவு வர்றது அதே மாதிரி அறியாமையினால தான் இந்த உலகம் அறியாமையில் சமஷ்டி எல்லாரோடய அறியாமையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சாஸ்திரத்தில் மாயைன்னு சொல்கிறோம் மாயினால்தான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் இது இன்னொரு கோணத்தில் நான் சொல்கிறேன் யோசிச்சுட்டே இருங்கோ அதாவது இப்போ அறிபவன் அறியப்படு அறியப்படுவது இது சும்மா கொஞ்சம் டைவர்ஷன் மாதிரி இதுக்குள்ளேயே தான் சாஸ்திரத்துக்குள்ளே விஷயத்தில் தான் அறிபவன் அறியப்படு பொருள் ரெண்டு தான் வச்சுக்கணும் திரஷ்டா திருஷ்யம் திருக்கு திருஷ்யம் பதார்த்த துவயம் விசாரத்துக்காக அரிபவன் அறியப்படு பொருள் விழிப்பில் இருக்கா இல்லையா அரிபவன் அறியப்படு பொருள் இருக்கு உறக்கத்தில் எங்கே போச்சு உறக்கத்தில் அரிபவனும் இல்லை அறியப்படு பொருளும் இல்லை இந்த அரிபவனும் அறியப்படு பொருளும் உறக்கத்தில் எங்கே சென்றது அரிபவனும் அறியப்படு பொருளும் உறக்கத்தில் எங்கே சென்றது இதெல்லாம் நிறைய பெரிய டாபிக் இது இதுலேயே நிறைய பிரக்ரியா பேதங்கள்லாம் இருக்குது ஆகையினால் நான் சுரு ரொம்ப விச விஸ்தாரமாக சொல்லலை சுருக்கமாக இந்த அறிபவன் அறியப்படு பொருள் என்பது உறக்கத்தில் எங்கே போயிற்று உறக்கத்தில் போயிடுறதா இல்லை அறிபவனும் இல்லை அறியப்படு பொருளும் இல்லை நான் யாருங்கிறது நினைக்கிறதில்ல உலகத்தை நான் பார்க்குறதில்லை விழிச்ச உடனே வந்து அரிபவனும் வருகிறான் அறியப்படு பொருளும் தோன்றுகிறது எங்கிருந்து வந்துது இதை மாத்திரம் யோசிச்சு பண்ணணும் அதனால் என்னென்னா சாரம் என்னென்னா அரிபவனும் நானே அறியப்படு பொருளும் நானே அரிபவனும் நானே அறியப்படு பொருளும் நானே இது இது ஒரு இது ஒரு ப்ரக்ரியா ப்ரக்ரியானா மெத்தடாலஜி சொல்கிறது இது புரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் பார்க்கப்படுற பொருளும் யார் நான் தான் பார்க்குறவனும் நான் தான் வேறு வேறு கிடையாது ஆனால் எல்லாம் பண்ணாமல் இது இது சிம்பிள் சிம்பிளாக சொல்லிட்டா இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தோணும் இந்த உலகம் யாரு நான் தான் எல்லாம் நான்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 தீர்கமாக விசாரம் பண்ணினா கடைசியில் பார்த்தா என்னதுன்னு எல்லாம் விஸ்வம் பசியத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமிசம்பந்தாச்சாரியத்தையா தித்திருத்தாத்மனா பேதத்தே ஜாகிரதிவா எயேஷ புருஷா மாயாபரிபிரமித அது மனசில் வாங்கிக்கிறது முதல்ல கடினமாக தான் இருக்கும் ஆனால் உண்மை அது நேத்தி நேத்தி ஆழ்ந்த உறக்கத்தில் உற அறிபவனும் நான் அல்ல பொருளும் நான் அல்ல எங்கே போச்சு நான் நான் அல்லன்னு சொல்லணும் எங்கிட்ட ஒடுங்கி தும்பாங்க அப்புறம் நான் புரியறதுக்காக சொன்னேன் இது ஒரு கோணம் மனசில் ஓடிண்டே இருக்கிறதுனால பகு பருந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் சாஸ்திரத்தில் என்னென்னா பிரம் ஈஸ்வருடைய உபாதியை ரிமூவ் பண்ணு புத்தினாலே நீ கவர் அவரை பெருசு பெருசு பெருசுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இன்னும் அல்பம் அல்பம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் வேண்டாம்ப்பா போகிற ரொம்ப நாளாக சொல்லியாச்சு நிறுத்திக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இது இந்த பேதம் இருக்கிற வரைக்கும் மோட்சம் கிடையாது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி இந்த ஈஸ்வர ஜீவ பேதம் இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது ஆகையினால் என்ன பண்ணுறேன்னா நான் இத்தனை நாளாக அவரை நமஸ்காரம் பண்ண அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார் அதே ஈஸ்வரன் தான் சாஸ்திர ரூபமாக சொல்லி கொடுக்குறார் கீதையில் ஒரு ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சு பாருங்க சர்வஸ்வ சாகம் ஹிருதி சன்னி அனைவருடைய உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டகா மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச என்னை சார்ந்து தான் நினைவு மறதி இருக்குது ஞானம் அப்போஹனஞ்ச மற்ற மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச அதுக்கு ஒரு வியாக்கியானம் ஞானம்னா ஜாகிரத அவஸ்தா ஸ்மிருதினா சொப்னாவஸ்தா அப்போகனம்னா சுஷுத்த அவஸ்தா மூன்று அவஸ்தைகள் இருக்குதுன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது மற்ற ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனஞ்ச இது இப்போதான் ரொம்ப முக்கியம் வேதைஸ் சர்வை அகமேவ வேத்தியா எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன்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 அந்த வேதாந்தத்தை செய்தவனும் நானே அந்த வேதாந்தத்தை படித்து தெரிந்து கொள்பவனும் நானேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் ரொம்ப குரூசியல் ரொம்ப முக்கியம் வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் ஆகையினால் அந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிகிறது சர்வசிய சாகம் ஹிருதி சம் நீ சன்னிவிஷ்ட வி விசேஷேண ஸ்திதா நிதராம் விசேஷேண ஸ்தா சமையக்கு நிதராம் விசேஷேண ஸ்திதா ஆக நான் நன்றாக உறுதியாக நான் எல்லாருடைய உள்ளத்திலும் உணர்வாக இருக்கிறேன் அதை மாத்திரம் பிடிச்சிக்கோ இந்த பெரியவன் சிறியவங்கிறதெல்லாம் தூக்கி எரிங்கிறார் இதுவரைக்கும் பக்குவப்படுறதுக்காக இத்தனை நாளாக சொல்லி கொடுத்தோம் இப்போ அதையும் நீ வந்து கடந்து வரணும் அதனால் நிஷித்த நிக்கிலோபாதி நேத்தி நேத்தி இது வாக்கியதாக இது அல்ல இது அல்ல என்கிற வாக்கியத்தினால் அதாவது ஈஸ்வர உபாதி மித்யா காரணோபாதி மித்யா சர்வஜோபாதி மித்யா காரியோபாதி காரியாரண அதிஷானம் காரியாரண அதிஷானம் என்னது அது நம்ம இப்போ படித்தோம் அபரோட்சானுபூதியில் காரியை காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசர்ஜய் காரணத்தம் தோட்சேத் அவசிஷ்டம் பிடி அதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்க்கணும் இது அதுவைதேதாந்தசித்தாந்தபடி ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் சொல்லணும் அதுக்காக சொல்கிறாங்க மகா வாக்கியை ஐக்கியம் வித்தியாத் ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஒன்றாக இருக்கும் தன்மை ஐக்கியம்னா பிரிஞ்சிட்டாங்க இப்போ ஐக்கியம் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை சாதாரணமாக ஐக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுவோம் இந்த கட்சியும் அந்த கட்சியும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஒரு கொஞ்சம் பேர் கோஷ்டியெல்லாம் சேர்ந்து பிரிஞ்சு போடுறாங்க அப்புறம் என்ன போனாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா பதவி வேணுங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் ரகசிய ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எத்தனை நாளைக்கு தான் வேஷம் போட முடியும் பப்ளிக்கில் நாங்கள் இணைந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் செப்பரேஷன் யூனியன் பிரிதல் அது பேர் சம்ஸ்கிருதத்தில் வியோகா சம்யோகா பிரியறது சேர்றது அந்த அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை இங்கே ஐக்கியம்னு சொன்னால் ஒரு நாளும் பிரியவே கிடையாது பிரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம்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 மோக்ஷத்துக்கு முக்கியமான சாதனம் மகாவாக்கிய விசாரம் மகாவாக்கிய விசாரத்தினால் ஏற்படுற ஜானம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றுன்னு தெரிஞ்சின்ற பிறகு அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுன்னு தெரிஞ்சுன்னு விட்டோம் சுவாமி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதோடு முடிஞ்சுது ஒன்றுன்னு தெரிஞ்சின்ற பிறகு நாலு நாளாக தெரியறதேண்ணா ஒன்றுன தெரிஞ்சதுக்கு பிறகு நாலு நாளாக தெரிகிறது பத்து பத்தா தெரிகிறது நூறு நூறாக தெரிகிறதுன்னா நூறாக தெரிஞ்சாலும் அதான் வந்து அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது நாப்பிரதீத்தி ஸ்தயோர் பாதகா கித்தும் மித்யாத்த நிச்சய பேத பிரதீத்தி பேத புலப்படும் வேற்றுமை புலப்பட்டாலும் அறிவு என்ன சொல்லும்னா வேற்றுமை தோற்றம்னு சொல்லும் அனுபவம் வந்து வேற்றுமையை உணர்த்தினாலும் உடலும் உள்ளமும் வேற்றுமையை உணர்த்தினாலும் இந்த ஆத்மபோதம் படித்ததுனால ஏற்பட்ட அறிவு என்ன படிக்காம இருந்தால் வராது சாஸ்திரம் படித்ததுனால என்ன அந்த அறிவு உள்ள இருக்குமா இருக்காதா அந்த அறிவு என்ன இதெல்லாம் ஸ்வப்னவத்து உடனே ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கும் சம்சாரஸ்வப்ன துல்யோகி வந்து சொல்கிறாருன்னு வச்சு உங்க ஜோசியர் சொல்கிறார் உனக்கு ஷஷ்டாஷ்டமம் என்னவோ சொல்கிறான் இது வந்து இதாக இருக்குதுன்னு சொன்ன உடனே உடனே நீங்கள் இந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கணும் சம்சாரஸ்வப்ரதுயோகி ராகத்வேஷாதிசங்குலஹா ஸ்வகாலே சத்யவதாதி பிரபோதே சத்யசத்பவேத் அது ஞாபகத்துக்கு வரணும் அவ்வளோதான் இது பேத பிரதீதி இதுக்கு பேர் நா இது வந்து அப்படியே நம்ம பஞ்சதில்தான் படித்தோம் சித்திரதீப்பு பிரகரணத்தில் நாப்ரதீதிஸ்தயோர் பாதா கிந்து மித்யாத்வ நிச்சய அதாவது பிரதீத்தி இல்லாமல் இருக்காது பிரதீத்தி இருக்கும் மித்யாத்வ நிச்சயம் அந்த பிரதீத்தி உண்மை அல்லங்கிற எண்ணமும் இருக்கும் காணல் நீர் புலப்படுற மாதிரி காணல் நீர் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீர் இல்லைங்கிற அறிவும் இருக்குது நீர் தெரிந்தாலும் நீர் இல்லைங்கிற அறிவும் இருக்குது நீரும் தெரிகிறது நீர் இல்லை என்கிற அறிவும் இருக்கிறது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோமோ தெரிஞ்சுட்டு அது இல்லை தெரிஞ்சா தெரிகிறதுனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து போய் நான் தாகத்தை தீர்த்துக்க போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஏற்கனவே விளக்கப்பட்டிருந்தாலும் இதோட நிறுத்திக்கிறேன் இந்த வியாக்கியானத்தை முடிச்சுக்கிறேன் நேதி நேத்தி தி வாக்கியத்தா வாக்கியத்தின் துணை கொண்டு இது அல்ல இது அல்ல என்கின்ற வாக்கியத்தின் துணை கொண்டு அனைத்து உபாதிகளையும் நிஷித்திய இந்த உபாதிங்கிறதுக்கு தமிழ்சொல் கிடையாது போட்டோம்னா தடைன்னு சொல்லணும் நம்மளை தடை பண்ணுறது என்னது அப்படின்னு கேட்டால் இந்த பாழா போன அப்படி சொல்லணும் இந்த பாழா போன உடம்பும் பாழா பாழா போன மனசும் அதுதான் என்னை வந்து என்ன பண்ணுறது என்னை வந்து வரையறைக்குட்பட்டவனாக என்னை காட்டுகிறது ஆனால் தூக்கத்தில் இந்த லிமிடேஷன்ஸ் இல்லை முழிச்சுட்டு தான் இந்த லிமிடேஷன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதுதான் என்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த படித்தோமே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 ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பக்கத்தில் போய் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் அதுக்காக எங்கள் பக்கத்தில் எப்படி போச்சுன்னுலாம் கேட்கக்கூடாது ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பக்கத்தில் போய் தன்னோட தர்மம் தன்னுடைய தன்மையெல்லாம் அதில் ஏற்றி வச்சு ஏற்றி வச்சுட்டு அதை மூடிடுது அதை மூடிடுது உடம்பு மனசு புத்தி என்ன பண்ணிடுதுன்னா சைத்தன்யமாகி என்னிடத்துல வந்து என்ன கவர் பண்ணி அதுதான் இருக்கிற மாதிரி காமிக்கிறது அதுதான் உபாதி ஸ்படிகத்தை எப்படி சகப்பாகவும் எது சகப்பாகவும் எது நீளமாகவும் சும்மா உதாரணத்துக்காக ரெண்டு எடுத்துனேன் காட்டுகிறதோ அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எண்ணெய் இந்த உடம்பு மனசு புத்தி ஒரு வரையறைக்குட்பட்டவனாக காட்டுகிறது வரையறைக்குட்பட்டவனாக காட்டுது அந்த உபாதிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் இன்னும் உபாதி உபாதிங்கிறாரு தமிழில் உபாதைன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒவ்வொரு உபாதையாக இருக்குது உபாதைன்னா வேதனைன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில்லாம் சொல்லியிருக்கு ஒரே உபாதையாக இருக்குது ஒரு தலை தலைவலி இருக்குதுன்னா சிர உபாதையாக இருக்குது சிரசில உபாதை இருக்குது நேத்திர உபாதை இருக்குது அது உபாதைன்னா வேதனைன்னு அர்த்தம் உபாதி வேதனை சந்தேகமே இல்லை உபாதிங்கிறது வேதனை தான் ஆனால் தமிழில் நம்ம பழக்கத்தில் ரொம்ப உபாதையாக இருக்குது தொந்தரவாக இருக்குது ஆக நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் நமக்கு தொந்தரவு நம்முடைய தனித்தன்மை அகங்காரம் இந்த வரையறைக்குட்பட்ட தன்மை இது நம்ம நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது நேத்தி நேத்தீ தி வாக்கியத்த நிழில உபாதீன் நிக்கில அனைத்து உபாதிகளையும் நிஷித்திய நீக்கிவிட்டு ஜி மகா வாக்கியை மகா வாக்கியங்களால் ஜீவாத்ம பரமாத்மனோஹோ ஜீவாத்மா பரமாத்மா இரண்டிற்கும் ஐக்கியம் வித்யாத் ஒன்றாயிருக்கும் தன்மையை அறிய வேண்டும் நிஷித்த நிலோபாதீன் நேத்தி நேத்தி தி வாக்கியத்த வித்யாதைக்கியம் மகா வாக்கியை ஜீவாத்ம பரமாத்மனோ